வணக்கம் மார்ச் நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று தமிழகத்தில் ஜனவரி முப்பத்தி ஒன்று அன்று வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலின்படி அதிக வாக்காளர்களை கொண்ட சட்டப்பேரவை தொகுதி ஜோலிங் நல்லூர் இரண்டு இந்தியாவிலேயே ஸ்மார்ட் குப்பை தொட்டி சென்னை நகரில் தொடங்கப்பட்டுள்ளது மூன்று தொழில் மற்றும் உள்நாட்டு வணிக மேம்பாட்டுத் துறையின் புதிய பெயர் டிபார்ட்மெண்ட் ஆப் இண்டஸ்ட்ரியல் என்பதாகும் நான்கு இரண்டாயிரத்தி ஆண்டை யுனெஸ்கோ அமைப்பு சர்வதேச வேதிப்பொருட்கள் தனிமை வரிசை அட்டவணை ஆண்டாக அறிவித்துள்ளது ஐந்து தேசிய மாணவர் படையின் இயக்குனர் ஜெனரலாக ராஜு சோப்ரா என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இரண்டாயிரத்தி ஆண்டிற்கான தமிழ்நாடு சூரிய சக்தி கொள்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் எத்தனை சதவீதம் மெகாவாட் சூரிய எரிசக்தியை உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயித்துள்ளது 2. மத்திய அரசின் ரூசா திட்டம் எதனுடன் தொடர்புடையது 3. தமிழகத்தில் அழைக்கக்கூடிய தாய்சே நல வாகன சேவை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது நான்கு பள்ளி மாணவர்களிடையே டிஜிட்டல் கற்றலை மேம்படுத்த மைக்ரோசாப்ட் நிறுவனத்துடன் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செய்து கொண்டுள்ள மாநிலம் எது ஐந்து ஹோவிஷி ஹெச்ஓ விஇஐ சீக்சிஇ ஹோவிசி என்று பெயரிடப்பட்டுள்ள நீண்ட தூரம் வல்ல ஏவுகணையை வெற்றிகரமாக சோதித்துள்ள நாடு எது மீண்டும் சந்திப்போம் நன்றி